ஹதீஸ் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிஷியுல்லா அவர்கள் கூறியதாவது அபிசேனியர்கள் தங்கள் ஈட்டிகள் மூலம் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த போது அதன் அருகில் நபிசல்லும் அலேஹல் வசல்லம் அவர்கள் இருக்க நான் பார்த்திருக்கிறேன்